வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஏழாவது செய்தி சேவை நவம்பர் பத்து இரண்டாயிரத்தி பதினெட்டு ஐப்பசி மாதம் நான்காம் நாள் சனிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் கீழடியில் அகழ்வாராய்ச்சியில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது தமிழக தொல்லியல் துறை விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது சென்னை பூந்தமல்லியில் குடௌன் ஒன்றில் பதுக்கியிருந்த பத்து டன் குட்காவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் கோவையிலிருந்து பாலக்காடு சென்ற தன்பாத் எக்ஸ்பிரஸ் ரயிலில் அறுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் ஹவாலா பணத்தை கடத்திய இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் கோவை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பண மதிப்பிழப்பின் மூலம் மக்களை வஞ்சித்த மத்திய அரசை கண்டித்து தெற்கு தாசில்தார் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சேலம் ரயிலில் கொள்ளையடிக்கப்பட்ட செலவு செய்துவிட்டதாக கைதானவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர் திருப்பூர் அருகே உள்ள நாச்சிபாளையத்தை சேர்ந்தவர் செந்தில்குமார் முப்பத்தி நான்கு வயது பணியின் தொழிலாளியான இவர் நடு ரோட்டில் கிடந்த இரண்டு லட்சம் ரூபாயை காவல்துறையிடம் ஒப்படைத்தார் அவரது நேர்மையை காவல்துறையினர் பாராட்டினர் இந்திய செய்திகள் ஆப்கானிஸ்தானில் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்வது தொடர்பாக தாலிபான் தீவிரவாதிகளுடன் மாஸ்கோவில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் பங்கேற்க இந்தியா சம்மதித்துள்ளது சபரிமலையில் ஆண்டுதோறும் நடைபெறும் மகரவிளக்கு பூஜையை இந்த ஆண்டு காண்பதற்காக ஐநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட இளம் பெண்கள் ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்துள்ளதாக தெரியவந்துள்ளது கேரளாவில் மதத்தை பயன்படுத்தி பிரச்சாரம் செய்த புகாரில் முஸ்லீம் லீக் கட்சி எம்எல்ஏவை தகுதி நீக்கம் செய்து அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது எழுத்தாளரும் பத்திரிகையாளருமான சுவாதி சதுர்வேதிக்கு துணிச்சலுக்கான இந்த ஆண்டின் பத்திரிகை சுதந்திர விருது வழங்கப்பட்டிருக்கிறது எல்லைகள் கடந்த பத்திரிகையாளர்களின் சர்வதேச அமைப்பு சார்பாக ஒவ்வொரு வருடமும் வழங்கப்படும் இவ்விருதுகளில் இந்த ஆண்டு துணிச்சலுக்கான விருதை சுவாதி பெறுகிறாா் இந்தியாவில் உள்ள பெருநகரங்களிலேயே இருசக்கர வாகனங்கள் அதிக பயன்பாட்டில் இருப்பது சென்னையில்தான் என தெரிய வந்துள்ளது அதேபோல அரசு போக்குவரத்தை பயன்படுத்துவதிலும் இந்தியாவிலேயே சென்னைதான் முதலிடத்தில் உள்ளது ரிசர்வ் வங்கியிடம் இருந்து மூன்று புள்ளி அறுபது லட்சம் கோடி உபரி நிதியை மத்திய அரசு கேட்கவில்லை என்று பொருளாதார விவகாரங்களுக்கான செயலாளர் சுபாஷ் சந்திர கார்க் விளக்கம் அளித்துள்ளார் குளிர்காலத்தை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற கேதார்நாத் கோயிலின் நடை சாத்தப்பட்டது அடுத்த ஆறு மாதங்களுக்கு இந்த கோயில் மூடப்பட்டிருக்கும் நார்வே நாட்டில் எண்ணெய் ஏற்றி வந்த சரக்கு கப்பலும் கடற்படை கப்பலும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளான சம்பவத்தில் எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் மெஜாரிட்டியை நிரூபித்தாலும் ரணில் விக்ரமசிங்கேவை பிரதமராக நியமிக்கப் என அதிபர் சிறிசேனா இலங்கையில் திட்டவட்டமாக அறிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜனநாயகத்தை காக்கும் போராட்டத்தை தொடருமாறு மக்களுக்கு ரணில் விக்ரமசிங்க அழைப்பு விடுத்துள்ளார் அமெரிக்காவில் அட்டார்னி ஜெனரல் பதவியிலிருந்து அட்டர்னி ஜெனரல் பதவியிலிருந்து ஜெப் செசன்ஸ் பதவி நீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதிபர் தேர்தலில் ரஷ்யாவின் தலையீடு தொடர்பான விசாரணையை மூடி மறைக்கும் முயற்சிக்கு கண்டனம் தெரிவித்தும் வெள்ளை மாளிகைக்கு வெளியே ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஏமனில் உள்நாட்டு போரினால் பாதிக்கப்பட்ட ஒரு கோடியே நாற்பது லட்சம் மக்கள் பசியால் வாடிவரும் நிலையில் அவர்களுக்கு தேவையான உணவுகளை வழங்க ஐநாவின் உலக உணவு திட்ட அமைப்பு முன்வந்துள்ளது இந்தியாவிற்குள் தவறுதலாக நுழைந்த ஆறு சீனர்கள் நேபாள காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு உதவ தமிழகத்தில் திருவள்ளுர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் ஜிஎஸ்டி சிறப்பு உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன மத்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் சமரசத்துடன் இணைந்து செயல்பட வேண்டும் என நிதி ஆயோக் முன்னாள் துணைத் தலைவர் அரவிந்த் பனகாரியா வலியுறுத்தியுள்ளார் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு டாலருக்கு நிகரான ரூபாயின் மாற்று மதிப்பு சரிவு ஆகிய காரணங்களால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஏழு புள்ளி மூன்று சதவீதமாக குறையும் என்று மூடிஸ் நிறுவனம் கணித்துள்ளது அமெரிக்கா சீன பொருட்கள் மீது வரியை பல அதிகரித்த பிறகும் அந்த நாட்டுக்கு சீனாவிலிருந்து ஏற்றுமதி கடந்த மாதம் கணிசமாக அதிகரித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் இலங்கைக்கு எதிராக காலையில் நடைபெற்ற முதலாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றுள்ளது உலகின் அதிவேக ஃபார்முலா 1 கார் பந்தயத்தை நடத்தும் நாடுகளில் வியட்நாமும் இணைய உள்ளது அந்நாட்டின் தலைநகர் ஹனோ யில் இரண்டாயிரத்தி ஆண்டு முதல் F1 பந்தயம் நடைபெறும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான மூன்றாவது டி கிரிக்கெட் போட்டியில் வேகப்பந்து வீச்சாளர்கள் ஜஸ்பித் பிரும் ஜஸ்பிரித் பும்ரா உமேஷ் யாதவ் மற்றும் சுழல் பந்து வீச்சாளர் குல்தீப் யாதவ் ஆகியோருக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது சித்தார்த் கவுல் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி ஆண்டு நடைபெறும் ஐ போட்டியில் டெல்லி டே டபுள்ஸ் அணியின் துணை பயிற்சியாளராக முன்னாள் இந்திய பேட்ஸ்மேன் முகமது கைப் நியமிக்கப்பட்டுள்ளார் பத்து அணிகள் பங்கேற்கும் ஆறாவது பெண்களுக்கான டுவெண்டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் மேற்கிந்திய தீவுகளில் நேற்று தொடங்கியது முதலாவது போட்டியில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் விளையாடின திரைச்செய்திகள் வழங்கி அகம்பாவம் படக்குழுவினர் ஆர் கண்ணன் இயக்கத்தில் அதர்வா நடித்துள்ள பூமராங் திரைப்படம் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வெளியாக உள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியான ஹிந்தி படங்களிலேயே முதல் நாள் வசூலில் ஐம்பத்தி கோடி ரூபாய் வசூலித்து படைத்துள்ளது இத்துடன்ினியின் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன முத்து அஞ்சல் தலை செய்திகள் பாட்டோடுதான் நான் பேசுவேன் பொது அறிவு குவியல் தினம் ஒரு துளி சமையல் சமையல் போன்ற தரமான ஒலிகோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்